பாடம் ஆறு அத்தியாயம் நூற்றி இரண்டாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹருந்தான் நீங்கள் இயன்றவரை அல்லாகவை அஞ்சுங்கள் அறுபத்தி நான்காவது அத்தியாயம் பதினாறாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் இறை விசுவாசிகளை நீங்கள் அல்லஹவை அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லாக சொல்லுங்கள் அத்தியாயம் எழுபதாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் ஒருவன் அல்லாஹுவை அஞ்சினால் அவனுக்கு இலகுவான வழியை ஏற்படுத்துவான் மேலும் அவன் நினைத்தராத வகையில் உணவளிப்பான் அறுபத்தி ஐந்தாவது அத்தியாயம் மற்றும் மூன்றாவது வசனங்கள் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் இறை விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹுவை அஞ்சினால் உங்களுக்கு அவன் நேர் வழியை காட்டுவான் உங்களை விட்டும் உங்கள் தீமைகளை அழிப்பான் உங்களை மன்னிப்பான் அல்லாஹ் மகத்தான கருணை உடையவனாவான் எட்டாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் இந்த பாடத்தின் கீழ் உள்ள வசனங்கள் அதிகம்